ஒரு கரத்தில் ஏந்திருக்கின்றொருந்திய தண்டம் ஆயுதங்கள் ஓங்கிய சூளமும் இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய சூளங்களும் தடைய அர்த்தம் இப்போ எதிரி வந்தால் தடை பண்ணா அது மூணு வந்திருக்கிற திருசூலம் பேரும் பரந்த வேணியம் அவருடைய ஜடைகளை எப்படி இருக்கி விருந்தி கிடக்கும் அப்புறம் பான்மதி கண்ணியும் அந்த சந்திரனுடைய பான்மதி கண்ணியும் அந்த சந்திரனை போன்று இருக்கின்ற பிரகாசமும் இருக்கிறது ஆகவே இந்த நிலையில் அவர் நடனம் ஆரம்ப அர்த்தம் இனி வரிசையாக வரும் அவருக்கு கைகள் கால்கள் ஆயுதங்கள் அளவலருக்கறியாவ காட்சி கொடுக்குதான் அப்படிப்பட்ட நிலையிலே அவர் காட்சி கொடுக்கான்னு சொன்னார் புண்டலி காவுரியுடையும் பொன்னுலியார் பூமகன் பேர் அண்டமெலாம் மாவருத்தவனிரவிமதி என்ன கொண்டிலு முக்கும் கூரையிறும் கோடி பெயர் உண்டறுக்கின்றார் எனத் திகழும் ஒரு ஊம் பாட்டு உள்ளது புளித்தோல் புளித்தோல் அடையும் பொன் ஒளியார் பூமகன் பேர் பொன்னொளி அதாவது தங்கம் போன்று பிரகாசிக்கின்ற ஒளியால் பூமகன் பேர் அண்டமெலாம் பிரம்மதேவனால் சிட்டிக்கப்பட்ட அண்டமெல்லாம் ஆவரித்த அமல் அதில் அவமாரிக்கின்ற அக்னி அதோட இரவி சூரியன் மதி சந்திரன் என்ன கொண்ட இளவு முக்கும் மூணு கண்ணும் இருக்கு சோமசூரியாக்கின் பேர் அப்படி மூன்று கண்களை உடையவர் கூர் இயரும் கூரிய பொற்கள் ரெண்டு பக்கம் அந்த பொருட்கள் இருக்கு கோடி பெயர் உண்டு அருக்கல் எரிக்கின்றார் என கோடி பெயர் கோடி சூரியர்கள் உதித்தாக எப்படி பிரகாசம் இருக்குமோ அப்படி போல திகழும் ஓர் உருவம் நீங்கொண்டிருக்க உருவமா இருக்க பிரகாசம் கோடி சூரியர் பிரகாசித்த எப்படி ஒளி இருக்கும் அவருடைய நிலை அந்த மாதிரி பெரிய ஒளியாக காட்சி கொடுக்குறாரு அந்த காட்சியை முனிவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விஸ்வரோப தரிசனம் அது எப்படி விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணுறாங்க விஸ்வம்னா பெரியதோ உலகம் உலகம் அளவில் இருக்குன்னு அர்த்தம் பத்திரிகை தரிசனத்தை இப்படி காட்டுறார் எல்லோருக்கும் பகவான் கீதையில் காட்டுறது அர்ஜுனு மட்டும்தான் வேறு யாரும் தெரியாது சஞ்சயன் பார்த்தான்னா சொல்லப்படுது அங்கிருந்து சஞ்சயனுக்கு தெரியுது இந்த ரெண்டு பேரை தவிர மட்டும் எல்லாம் கேட்டது திருதிராசம் கேட்டது மற்றவர்கள் அது கூட இல்லை யாசர் எழுதி வச்சது ஆகவே இங்கே அப்படி இல்லை எல்லாரும் காட்டலாம் எல்லோரும் பார்க்கிறார்கள் எப்படின்னா தனதான திரு ஜோனலாம் பிறந்து தனது அனலாலே அழிய மிக அடிசயமாம் பலி காட்டி இனமானதில்லாத இந்த வடிவம்தானே அணையா நின்று ஆகாசந்தனில் ஆடி அவருடைய பாட்டு தனது ஆன திருவுருவில் ஜெயமலாம் பிறந்து இந்த திருவுரு எப்படி இந்த உலகமெல்லாம் அவர் ஊருவந்தான் இந்த தோள பஞ்சபூதங்களும் தோளை சரிய சமஷ்டியும் கூடி அவர் சோலை சேரும் இரு இத பரந்த பாவனை இத்தகைய பாவனை வந்தால் தான் அகண்டாகார விருது உற்பத்தி ஆகும் இல்லைன்னா இந்த பாவனை அபியசிக்கத்தக்கது அதனால தான் விருந்த நிலையை பாவனை செய்யணும் ஈஸ்வனுக்கு சோழ சேரமே இப்படி அந்த சோழ சேரத்தை தியானம் பண்ணணும் விராட்சி தனதான திருவுருவ அதுதான் அவருக்கு விரும்புகிற ஜெகமெல்லாம் பிறந்தது பிறந்து தனது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை தனது அனலாலே அழிய அவர் அக்னி தத்துவத்தினால் அழிக்கிறார் சம்மார காலத்தில் அக்னியை கொண்டு நாசம் செய்கிறார் மிக அதிசயமாம்படி காட்டி இப்படிப்பட்ட அடிக்கிறார் என்பதை அதிசயம் போல காட்டார் அங்கே இனமானது இல்லாத இந்த வடிவம்தானே இதற்கு சமானமாக எந்த வடிவம் கிடையாது இவர் இனம் கிடையாது அது சமானமாகவோ உயர்வாகவோ எதுவும் சொல்ல முடியாத அளவிலே அந்த உருவத்தை காட்டுகிறார் இனமானது இல்லாத இந்த வடிவம்தானே அணையா நின்று குறையாமல் இருந்து ஆகாசந்தனில் விண்ணிலே ஆடி அழினால் திருக்கூத்தி செய்து எல்லோருக்கும் அருள் செய்தாரும் சொல்லப்படும் அவருடைய வடிவமானது விராட்சம்தான் அதை எல்லோரும் பார்க்க முடியாது அதற்காக ஒரு சிறிய உருவமாக செய்கிறார் உலகத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க உலகம் பெருசு அது உருண்டை வடிமா இருக்குது அது சுற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க புரியாதுங்கிறதுக்காக ஒரு சீர உருண்டையாக தே காட்டுவாங்க காட்டி அதில் தேசங்கள் எல்லாம் வர்ணம் வர்ணம் பூசி சுத்த மாதிரி வைப்போம் இந்த குலோப் பள்ளிக்கூடத்தை காட்டுவோம் அது இந்த பூமிதிரியாக அதிரியாக எதிரியாகன்னு காட்டுவாங்க தீர்ச்சியாகை அப்போ காட்டினா என்ன அர்த்தம் அந்த உருளந்தான் உலகமாக என்ன சொல்லு உருவங்களில் காட்டப்படுகிறத வழிய வாஸ்தமாக அவர் உருவம் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ காட்டப்படுறதுனால அது அது பொய்யின்னு சொல்ல முடியுமான்னா அது அந்த உலகத்தில் ஒரு அம்சம்தான் இப்போ இந்த உலகத்தில் எது ஒரு உருண்டையாக கசைறாங்கன்னா அந்த பஞ்சபூத்திர அதுவும் செய்கிறாங்க அப்போ அது வேற தனியாகவே இருக்கு பஞ்சபூத்திர ஒரு சிறிய உருவம் அந்த பிரித்தியா புத்தியை அந்த அஞ்சு அஞ்சு அதில் இருக்கு இல்லை அப்புறம் ஆரமாக இருக்கு அதே ஒரு சிறிய உருவமா செஞ்சு காட்டுறாங்க அந்த ஊருல அதே போல விராட் சொல்வமாக இருந்தாலும் கூட அது ராட்சத்தினுடைய சிறு உருவம் அதில் அம்சம் இருக்கு ரெண்டாவது உடம்புல ஒரு சொட்டு எடுத்தால் கூட அது ஊப்புலி அரம்ப இருக்கும் பானசோரத்துக்கு ஒரு சோர் பதம் பார்த்தா கூட இல்லை வந்து அர்த்தம் அப்படி போல உலக அளாவே இருக்கின்ற அந்த இறைவன் அவர் திருமேனி தோழசேரம் ஆனது ஒரு ஆட்சமாக இருந்தாலும் மாதிரிக்காக சிறிய உருவத்தில் காட்சி அப்படி காட்டக்கூடிய சாமர்த்தியம் அவர் கொண்டு அதனால இந்த இடத்துல அவர் காட்டக்கூடிய சுரம் இதுதான் இப்போ இந்த காலத்தில் விஞ்ஞானிகள் விஞ்ஞான காலத்தில் பூமி அறிவு எப்படி அப்படித்தான் பூமி பார்க்க முடியாது கொண்டேன்னு யாரும் பார்க்க முடியாது மேல் உயரத்தில் போய் இருந்தாலும் எந்த வருடமும் தெரியாது சந்திரமனத்தையும் பார்த்தா தெரியும் சொல்கிறாங்க யார் அவங்க தான் பார்த்தாங்க நாமளாக பார்த்தோம் இங்கிருந்தும் பார்க்குறோமா இருக்குமா சொல்கிறாங்க அது எத்தனை பொய் இருக்கு யாருங்க அதனால அணுவா நின்று ஆகாசந்தனில் ஆடி அருளினான் ஆக அப்படி எங்கு நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள் மயோடு சம்பந்தப்பட்டு விராட்சர்வமாக இருந்தாலும் கூட ஒரு சிறிய உருவமாக காட்டக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அது ராட்சி உருவமா இருக்கும்போது எப்படி உற்பத்தி பண்ணி நாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்கோ அப்படி போல ஆங்காங்கே உற்பத்தி நாசம் நடந்து கொண்டும் இருக்கு சிறிய அளவில் ஆக இறைவன் இது பஞ்சபூதங்களுக்கு அநியமாக இல்லை பஞ்சபூதங்களில் இருக்கா இருந்தாலும் கூட முழுமையாக நாம் பார்க்க முடியும் இப்ப எப்படி செய்யலாம் மனதினால சிந்தித்து தெரிந்து கொள்கிறோம் மனதின் சிந்தனை கட்டி முடியூலமாகிய கண்கள் கேட்டார் அப்படி இருக்கிறதுனால அத்தகைய நிலையில் அந்த சனந்தநாதி முனிவர்களுக்கு காட்சி கொடுத்தார் சொல்லப்படுது செய்கின்ற நாதனை ஞான சுடரை கால ஒருவனை கலைகள் யாவையுமாம் காரணனை ஆழமார் கலத்தனை இவ்வனைத்து இருக்கும் அதிபதியை தீலமிகுலம் சிந்தையினையில் திகழ் தேசி ஒன்பதாவது பாட்டிலிருந்து பதினாலாவது பாட்டு வரைக்கும் ஒரு தொடர் குலகம்னு சொல்லுவாங்க மீண்டும் சொல்றார் ஞானமெல்லாம் செய்கின்ற நாதனை அவர் எப்படிப்பட்டவர் இந்த உலகத்தையெல்லாம் சிட்டிக்கொடி சாமர்த்தம் அதே மாதிரி காபா சாமர்த்தியம் உண்டு அடிக்கும் சாமர்த்தியம் உண்டு அவர் மாயை தன் அசப்படுத்தியவர் மாயை வசப்பட்டவர்கள் இவர்கள் அஞ்ஞானத்தை மூழ்கி அவர் ஞானத்திலே மூழ்கி ஆகவே அவருடைய அருள் இல்லைன்னு சொன்னால் அஞ்ஞானம் போகாது என்று சொல்லியிருக்கார் ஞானமெல்லாம் செய்கின்ற இந்த உலகத்தையெல்லாம் நாதனை தலைவரை ஞானச் எப்படி செய்கிறார் அறிவின் மூலமாக செய்கிறார் அறிவு வடிவம் சித் சிதா காசம் சித் வடிவம் அறிவே வெளியா இருக்கார் அவர் அது அறிவே வடிவம் அறிவு குணம் இல்ல நயா இது சொல்றாரு குணம் சொல்வார்கள் அது வடிவம் இது எப்படி வெள்ளக்கட்டிக்கு இனிப்பு வடிவமே கட்டி எவ்வளவு பெருசோ அவ்வளவு இனிப்புதான் அது இனிப்பு அப்படி போல பிரம்மம் வேறு அது அறி வேறு பிரிக்க முடியாது அதே போல ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாது சச்சித்தானந்தம் பிரிக்க முடியாது மூன்று ஒன்றே ஆகவே ஞானச் கால ஒருவனை முன்னே காலம் பெருசன் முன்னு அத்தியாவத்தம் சொன்னார் காலம் தான் அந்த சமுதாய அத்தியாவணியம் சொன்னார் கால உரு காலம் வேறு அவர் வேறு காலமே வடிவம் தான் எல்லாத்துக்கும் மேலாக காலம்தான் இருக்கனு முடிச்சார் கால உருவனையும் கலைகள் யாவையுமாம் காலனையும் அறுபத்தி நாலு கலைகள் அந்த காலத்தில் முன் காலத்தில் உள்ளது இப்போ எத்தனையோ கலைகள் வளர்ந்து விட்டன நவீன கலைகள் ஏராளம் எல்லா கலைகளும் காலம் இறைவன் தான் அவர் உடத்திலிருந்து உணர்ச்சி சொன்னா எந்த கலைகளும் உணர முடியாது இருந்து அணுகு கொடுக்குறார் நீ இந்த கலையை விருதி செய்து கொள் உன் மூலமா விளந்தட்டும் என்று அனுமதி தந்தாத்தான் முடிய முடியும் இல்லை முடியும் இப்ப விஞ்ஞானு கண்டுபிடிக்கிறான்னு சொல்றாங்களே அவருக்கு பவா அணுகிறான் கண்டுபிடிக்க முடியுமா அணுகம் இருக்கு அவருக்கு உத்தரவு நடக்குமா எந்த காலத்துக்கும் எது வேணுமா அது ஒரு அனுமதி பண்ணுவார் என்ன பண்ண மாட்டார் அந்த காலத்தில் அதாவது கலிபுக ஆரம்பம் வரைக்கும் அல்லது தியாபரகம் முடிவு வரைக்கும் மந்திர சக்தி செயல்பட்டது அதாவது தான் அது அக்னியாசனம் வாயுவாசரம் அப்படின்னு சொல்லி விட்டாங்களா அந்த காலத்தில் அது வரைக்கும் அதே மந்திர சக்தி பயன்படல பிறகு மங்கி போச்சு வர வர அல்லையா மந்திர சக்தியெல்லாம் குறைஞ்சி வெறும் கை பலத்தினாலதான் உடல் அப்படி வர வர என்ன ஆச்சு கடைசியில் இப்போது இப்போது ஒரு நூறு இருநூறு ஆண்டு வச்சுக்கோங்களேன் இருநூறு ஆண்டுகளாக எந்த சக்தியும் ஒரு மரியாதை கொடுத்தார் இருக்கம்மன் மந்த சக்தி குறைஞ்சினாலே எந்த ஒரு சக்தி இந்த பீரங்கி துப்பாக்கி அப்புறம் வர அணுகுண்டு வரைக்கும் வந்துருச்சுப்போம் அதே போல் அது அழி அழிக்கும் ஆக்கும் சக்திகளில் எத்தனையோ வந்துருச்சுப்போம் எந்த மின்சாரம் அது எதுன்னு சொல்லி வந்து இப்போ கம்யூஸ்டர் வந்து கம்ப்யூட்டர் காலமாக எல்லாம் அனுபவி தர்றார் சரி இருக்கிட்டு போகணும் எதனால் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்த காலி கலியுகத்தில் ஜீவர்கள் பெருகிட்டாங்க பெருகக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு அது அதுக்கு அனுமதி கொடுத்தார் அவர் இல்லை எல்லாருக்கும் ஜீவனம் வேறு பண்ணுமில்லை சொல் வரும் அது சில புது புது கண்டுபிடிச்சா தொழில் கிடைக்கும் அதுதான் கண்டுபிடிக்க அனுமதி கொடுத்தார் அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சேன்னா அப்பப்போ அழிச்சிடுறாரு இந்த பூகம்மங்கள் சுனாமி அதெல்லாம் சொல்லி அழிச்சு எ கணக்குதான் ஆழம் அமர் களத்தனை ஆழமிஷம் அது தங்கியிருக்கின்ற கழுத்தியுடையவர் நிலகண்டம் சொல்ற ஆழம் அமர் களத்தினை அப்படிப்பட்ட அவர் அனைத்து உயிர்க்கும் அதிபதியையும் இது எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் தலைவர் அவர் விட வேறு என்ன தலைவரும் கிடையாது ஆங்காங்கு சில சில தலைவர்கள் சொல்லிக்கலாம் நான் தலைவர் ஒரு குடும்பத்துக்கு தேப்பினார் இருந்தால் அவர் தலைவர் தாயாத தாயா தலைவர் ஊருக்கு ஒரு தலைவர் அப்புறம் இந்த நாட்டுக்கு தலைவர் நகர தலைவர் அப்புறம் தேர் தலைவர் இப்படி இதில் பதினாலுங்களுக்கும் தலைவரவர் தான் அனைத்து உயிருக்கும் ஒற்றுமை அதிபதியை தலைவராக உள்ளவரை சீலம் நிகு யோகிகள் தம் சிந்தனையில் திகழ் தேசை யார் ஒழுக்கமாக வாசையிலிருந்து விடுபட்டவர்களாக யோக மார்க்கத்தில் அதாவது விசார யோகம் அல்லது ராஜயோகம் இந்த ரெண்டு விதமான யோகங்கள்ல தீவிரமான சாதனை செய்கிறார்களும் அவர்களுக்கு தான் விளங்கும் அது மற்றவர்களாக விளங்க அவர் தான் இருக்கு மற்றவங்கெல்லாம் அப்படிப்பட்ட அவர்களுக்கு விளங்கக்கூடிய தேஷ் பிரகாஷ் ஒளி ஒளி உடையவர் அறிவுடி உடையவர் உள்ளத்திலிருந்து அந்த ஞானத்தை கொடுக்குறார் நீருள் சமாதி காட்டுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட பரம்பொருள் என்று சொல்லி குழந்தெல்லாம் பதினாலு பாட்டு வரைக்கும் தொடச்சி போகும் தொடர்ந்து கொடுக்கும் உற்பவயுற்றவர்கள் ஒழிப்பதனு ஒரு மருந்தாம் கற்பகத்தை யோகிகளிடம் காரணத்தை ஆரணம் தேர் தற்பதத்தை பரமான சக்திகட்கு சத்தியாம் அற்புத ஆதாரத்தை அமரேசர் தொழுமரசேங் ியர கீதையில் ஐந்த விஸ்வரத்தியாயம் விஸ்வம் உலகளாவிய வடிவமன அர்த்தம் விஸ்வரூபம்லாம் எல்லாமும் இருக்கார் என்று சொல்கிறார் முன்ன சொன்ன மாதிரி பௌத் கீதையில் கண்ணபுரான் அர்ஜுனனுக்கு தான் காட்டினார் சஞ்சயன் பார்த்தார் மெய்ய ஆகி தெரியாது இவங்க எல்லோரும் பார்க்குறாங்கண்ணா அப்படிப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த விஸ்வரபத்தை பற்றி மிக அதிகமாகவும் பல்வேறு மகிமைகளை சொல்லி நூலாசிரியர் அறிமுகப்படுத்துகிறார் காணப்புறம் மகிமை சுத்தபுறம் மகிமை காரிபுரம் மகிமை இதெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரியில் பத்தாவது பாட்டு உற்பவ நோய் அற்றவர்கள் ஒழிப்பதனுக்கு ஒரு மருந்து உற்பவன உற்ற உற்பவ நோய் உற்றவர்கள் பிறவி பிறவி நோய் ஒன்று இருக்கே அது பெரிய நோய் அதுக்கு அடுத்தபடியாக தான் மற்ற நோய்கள் எல்லாம் அதுக்கு அடுத்தபடி பசு நோய் அது ஒரு முக்கியமான நோய் அதன் பிறகு தீரா வியாதிகள் அது மூணாவது தீர்வு வியாதிகள் நாலாவது எப்படி நாலு ரூபா பிரிக்கலாம் அதனால் பெரிய துன்பம் பிறவி பெரிய துன்பம் இதற்கு மருந்து விசாரம் செய்தா தான் அதுதான் மருந்து முன்னவர் சொன்னார் விசாரமாக மருந்து ஒன்று இருக்கு அதை செய்யுங்கிறங்கிறார் அதை தேர்தல் வேறு மருந்து இல்லை உற்போ நோய் போகிறதுக்கு பசு நோய் போகிறது சோர் போட்டால் தான் அது இல்லைன்னா அது வேறு மருந்தில்லை தீராவியாதிற்கு கடிச்சி வரைக்கும் இருக்குன்னு அனுபவித்து முடியும் தற்காலிக நோய்களுக்கு அப்பப்போ வந்து போட்டால் போயிடும் நாலு நாலு விதமாக மருந்து இருக்கு அதாவது உல்பவ நோய் உற்றவர்கள் ஒழிப்பதனுக்கு ஒரு மரந்தான் முன்னின் சொல்ல இப்போ சொல்கிறார் கடுப்படை மருந்து வரும் கற்பகத்தை கற்பகம் அப்படின்னு சொன்னால் தேவலோகத்தில் ஒரு மரம் இருக்கான் அந்த மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு எது கொடுக்குமா ஆனால் ஒரு நிபந்தனை கேட்கறது அனுபவித்தா தான் கொடுக்குமா என்னென்னு கொடுக்காதான் அதான் நிபந்தனை அப்போ தெரிஞ்சு கேட்கணும் எட்டுக்காய கேட்டாலும் அவளே எட்டுக்காய் வந்துருச்சான் சாப்பிட முடியலையா அடுத்த கொடுக்கலையா கற்பக்கத்து போய் காஞ்சரங்காய் கேட்டாலும் அவள் யார் பாடுறார் அது யாருன்னு போயிடுச்சு சாப்பிட்டாங்க என்னென்ன கொடுக்காது அதோடு சரி புளி வரும் புளி வருமானா வந்துடுச்சான் அப்புறம் புளி அடிச்சுன்னு போடுச்சு அதான் கெட்டது தான் தேவையானதுதான் நாம் ஆசைப்படணும்னு அர்த்தம் எது தேவையோ அது ஆசைப்படலாம் தேவையில்லாத ஆசைப்படீங்கன்னா அப்புறம் அனுபவிக்க வேணும் அனுபவிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் வருவோம்னு சொல்லலாம் அந்த கருத்து அதுதான் கற்பக மரச்சிங்க கருத்து எது தேவையோ அது அது கிடைக்கும் அது கிடைச்சா அனுபவிக்கலாம் தேவையில்லாத கேட்டுட்டு அனுபவிக்க முடியாது பாருங்கள் கடுக்காக கேட்டலாம் அனுப்ப முடியல அது சேர்த்தே போய்ட்டு அப்புறம் அடுத்தது கிடைக்கல புளி வருன்னுன்னு வருமா பாப்போமே வந்துருச்சு அது சேர்த்தே போயிட்டான் அது மொத்தம் இல்லை மெத்த கேட்டால் தலைகாய் எல்லாம் கேட்டால் வந்துடுச்சு அப்படி இவ்வளவுக்கு கொடுக்கறது புளிக்கு வருமோ அப்படின்னா புளி வந்துருச்சு தாற்பரியம் அதுதான் ஈஸ்வரன் எது கேட்டாலும் கொடுக்குறாரு ஈஸ்வரன் தான் கற்பக மரம் அதான் சொல்வார் கற்பகத்தை கேட்டால் கொடுப்பார் மட்டும் கேளுணுங்கிறார் இன்னைக்கு தேவையில்லாம் கேட்டீங்களா கொடுத்துருவாரு தூக்கப்பட வேண்டியதுதான் உள்ள கற்பக மரத்தை நாணவர்கள் எல்லாம் விரும்பியது கேட்டால் கிடைக்கும் ஆனாலும் அது அனுபவித்தான் ஆகணும் தேவையில்ல கேட்டாங்களா துக்கப்பட வேண்டியதுதான் அவ்வளோதான் அப்படி தானே அங்கே கேட்குறாங்கல்ல கதை இதுன்னு கேட்டுக்கிறாங்க வந்துருச்சு துக்கப்படுறாங்க பாருங்க ஆ கொழந்த குழந்த குழந்தைங்கன்னா குழந்த வந்துருச்சு அப்புறம் குழந்தை சம்பாதிக்கப்படுறது காசு இல்லைங்க தூக்கப்படுறாங்க குழந்தை பழையதப்புறம் கற்பக நோய் ஒற்றவர்கள் ஒழிப்பதனுக்கு ஒரு மருந்து சாமானிய மருந்து இல்லை பெரிய மருந்து சத்யஞானம் கொடுக்கிற மருந்து அது கற்பகத்தை விரும்பிய பொருள்கள் கிடைக்கக்கூடிய தேவலோத்துல கற்பகம் போன்றிருப்பவரே யோகிகள்தும் காரணத்தை யோகிகளுக்கு எல்லாம் காரணமாக இருக்க ஏன் அப்படின்னு சொன்னால் சமாதி நிலையில் அறிவுறுத்துறாங்க பிரம்மஸ்வரபமாக இருந்து உன்னுடைய உண்மைஸ்வரபம் பார்த்துக்கொள் என்று அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் காரணத்தை ஆரணம் தே தற்பதத்தை ஆரணம் வேதம் வேதத்தில் தேர்ச்சியாக ஏதாவது முடிந்த நிலை என்னன்னா தற்பதவசிய சொல்கிறார் தற்பதம் தத்தன்னா அது அது என்ன ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனை பற்றி சொல்கிறார் இந்த ஈஸ்வரனா இப்போ மூர்த்தங்கள் காரிபிரமங்களையும் குறிக்கார் காரபுரம் தான் குறிக்கிற அர்த்தம் எல்லா தோழ போதங்களும் தோழ சரீரம் அதனால் உண்டான சோழ சரீரங்களை சமர்ட்டியும் சூட்சபூதங்களும் சூட்சம் சமர்டியும் சரி சமர்டியும் காரண செயும் அவித்திகளை சமர்ட்டியும் எல்லாம் சேர்ந்து தான் ஈஸ்வரனுக்கு தோள சேர சூட்சமாக காரணம் செய்யும் ஒழிய இந்த பரிச்சுன்ன மூர்த்தங்கள் அல்ல கரணபாடம் அப்படிப்பட்ட விளக்கம் அதான் சொல்லணும் வேதனை தான் சொல்லப்பட முடிந்த பரமான சக்திகளுக்கு சக்தியாம் எந்தெந்த சக்தி சொல்றீங்களா அதுக்கு எல்லாம் சக்தி ஒரு தான் சரசக்திமான் அற்புத ஆதாரத்தையும் இவரை போல ஆதாரமாக எது இருக்காது ஆதாரம்னா அதிஷ்டான சேர் அதிஷ்டானமாக இருக்க பிரம்மம் ஆக பிரமசுவரமாக இருக்கிறார்கள் அமரேசரத்தோடும் அரசையும் தேவர்கள் தேவர்களுக்கு அராஜன் இந்திரன் அது ராஜன் அவர் இருந்தாலும் கூட அவனும் வந்து கும்பிடுதான் அவன் அப்படிப்பட்ட தெய்வம் அது காணபருவம் ஆகவே அந்த நிலையை எழு இருக்கிறார் சிவருமான் சொல்றார் ஆகாதழியாதிருந்த பரமானந்தத்தை அகிலத்துக்கு ஏகாதிபனை எத் தேவும் எல்லா முனிவர்களும் இறைஞ்சி நீ காவென்னும் நின்மலனை நித்தியத்துவத்தை நிரந்தரமாம் யோகாலடையும் உயர்வதையை ஒளிகள் கேலாம் உள்ளொலியை பொறுவர்பாட்டில் மீண்டும் சொல்கிறார் அதாவது போகிறா கவிநாயர் சொல்கிறது தான் இங்கே வந்து இந்த சிவருமானுடைய வாக்கியம் இல்லை விஷ்ணு வாக்கியம் இல்லை இந்த நிலையை பற்றி வியாசர் சொல்கிறதாக கவிநாயர் சொல்கிறார் வியாசர் இந்த சவுனகாதி முனைவர்களுக்கு நைமிச்சாரணத்தில் முன்னில சொல்றதாக சொல்லப்படுது ஏதோ கதை ஆரம்பம் அவர் சொல்றார் இதை பற்றி மீண்டும் சொல்றார் ஆகாது அழியாது இருந்த வரமானந்தத்தை பரமானந்தம் இருக்க மேலான ஆனந்தம் ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் இது உற்பத்தியாகவே நாசமடையல ஆகாது அழியாது சகோதரியம் எப்போது இருந்தது எப்போது இருக்கிற ஆனந்தம் ஆத்மானந்தம் தான் மற்ற விஷயானந்தங்கள்லாம் ஒரு காலத்தை உண்டாகி ஒரு காலத்தில் போயிடும் இது சொலுத்தி தான் பிரமாணம் சொலுத்தி அவசையில் வரக்கூடிய ஆனந்தம் எப்போதும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு எல்லா காலத்திலும் இருக்கு அது விசாரப்பருஷர்கள் தெரியும் அபியாசிகள் கொண்டாடலாம் அனுபவங்கள் ஞானிகளுக்கு அனுபவம் அத்தை ஆனந்தம் எப்படி இருக்கு அதை தவிர பெரிய ஆனந்தமே இருக்கிறது சொல்லப்படலை அனுபவித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் விசாரம் பண்ணவங்களுக்கு தூங்கும் சுகம் அது பிரம்மச்சுகம் அப்படின்னா அது பிரம்மச்சுகம் அதுதான் பிரமானந்தம் பெரிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தில் விரைந்து வெளிவந்த பிறகு வாச ஆனந்தம் வெளிப்படும் அது மீண்டும் அங்கேயே போகலாமந்தான் இருக்கும் அப்படிப்பட்ட மகிம் அது இப்போது வயசான காலத்து பெரும்பாலும் வர்றதில்லாது சின்ன வயசுல எல்லாருக்கும் அனுபவம் ஆகவே அத்தகைய ஆனந்தம் பற்றி சொல்வார் ஆகாது அழியாது இருந்த பரமானந்தத்தை அப்படி பரமானந்த வடிவமாக இருக்கார் அந்த பரம்பொருள் அகிலத்துக்கு ஏகாதிபனை இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே நாயகனந்தான் இந்து மதத்தில் கல் ஒருவர் தான் சொல்வது வேந்த ஒன்று வேளாந்தத்தில் ஒரே கடவுள்னு சொல்கிறது காரணம் அடிப்படை அதிஷ்டானத்தை பற்றி சொல்கிறதுனால்தான் எல்லா மதங்களும் ஒரு கடவுள் தான் சொல்லுவாங்க அப்போ எல்லாமே ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படியா எல்லாம் எத்தனையாவது இங்கே எப்படி சொல்கிறது இல்லை நீ எத்தனை கடவுள்னு சொல்கிறீங்களோ அத்தனை கடவுளுக்கும் மேலாக இருக்கிற கடவுள்னு சொல்கிறது இங்கே அவங்களும் அதுதான் சொல்லுவான் மற்ற கடவுள்லாம் எங்களுக்கு சின்ன கடவுள் எங்கள் சார் பெரிய கடவுள் அப்படிம்பாங்க பெருசுக்கு சொன்னது வித்தியாசம் இருக்கும் பெருசேன்னு சொன்னாக்க வியாபானம் உண்டாக்கணும் திருசன்னா பரிசுனமான உண்டாக்கும் எங்களுக்கு எல்லாம் பெருசுன்னு சொன்னாக்க பரிசனமாக ஒரு ஒருத்தர் தான் காட்டுறாங்க அது எந்த மாதிரி தான் இருக்கட்டும் படித்தான் காட்டணும் இங்கே அப்படி இல்லை இங்கே விளாட் எனக்கு இருப்போம் அவியாவிரதம்னு சொல்லக்கூடிய அவரு சின்ன வியாபகத்தை காட்டுறாங்க இதுதான் அவர்களுக்கு வித்தியாசம் ஆனால் எல்லாமே இதில் அடங்கி போகுது அத்தகைய விளக்கத்தை சொல்வது அந்த ஒன்று தான வழியாக வேறு கிடையாது மற்ற துவை மதங்கள்லாம் சொல்லாது அதான் ஏகாதிபனை எத் தேவம் எல்லா முனிவர்களும் இறஞ்சி எத் தேவம்னு சொன்னால் திருமூர்த்திகள் கண்புலாலும் வணங்குறாங்க அவர் கீழ்பட்ட எல்லாரும் முனிவர்களும் வணங்குறாங்க இறைஞ்சி கேட்டு நீ கா நீ எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றான் அவரை தேவையா யாரும் காப்பாற்ற முடியாது யாராக தான் சரி அப்படிப்பட்ட மையவும் உள்ளவர் சர்வசக்திமான் சர்வஜன் சர்வேஸ்வரத்தும் சிற இயந்திரத்தும் சிற காரணத்தும் சர்வாந்திரியத்தும் முதலிய கல்யாணம் உள்ள உடையவர் என்னும் நிம்மலனை பரிசுத்தமான அந்த பரமேஸ்வரனை நித்தியத்துவத்தை அது அப்படி கொடுக்குற ஈஸ்வரன் ஒரு கால் ரெண்டு வாக்கு போயிடுவாரி கிடையாது எப்போது ஒரு அடியாதது நிரந்தரமாம் இப்படி இருக்கிற அந்த வசுவை நிரந்தரமாம் யோகால் அடையும் உயர்வதை எப்படியா தெரிஞ்சுக்கிறது யோகம்தான் விசார யோகம் அல்லது ராஜயோகம் இந்த ரெண்டு யோகத்தில் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி அடைவது வழிய வேறு ஊருக்கு போய் சேர்ற மாதிரி அடைகிறது இல்லை பதிமுத்திகள் அல்ல இது இது அத்யதிமுத்தி எங்கே இருக்காங்களோ அங்கேயும் அடையலாம் யோகால் அடையும் உயர் பதியையும் ஒலிகளுக்கு எல்லாம் உள்ளொலியையும் அஷ்ட பிரகாசங்கள் சொல்லப்பட்டுள்ளன அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற பிரகாசம் இதுதான் அப்படி ஒன்றும் தெரியலையான்னு சொன்னால் சொப்பனை திட்டாந்தும் பார்க்கலாம் சொப்பனை ஆராய்ச்சி பண்ணணும் வீட்டு வீட்டில் கண் மொழிக்கிட்டு தூங்குறோம் சொப்பனங்காணுறோம் சொப்பனத்தில் எல்லா பொருளும் வர்றது போகிற நல்லா தெரியுது அப்போ எந்த வெளிச்சம் இருக்குங்க ஆத்ம பிரகாசத்தார் வேறு கிடையாது அப்போ ஆத்மாதான் ஒளிவடிவம் தெரியுது நல்லா சரி அந்த ஆத்ம பிரகாசத்தில் சூரியன் சந்திரன் அக்னி மின்னல் நட்சத்திரங்கள் எல்லாம் தான் தெரியுது அப்போ அதுக்கெல்லாம் பிரகாசப்படுத்தியது அது பிரகாசம் அதே போல தான் இங்கே வெளி சூரிய சந்திரர்கள் மின்னல் அக்னி கண்ணு சட்சி அது அப்புறமேல ஜீவன் அந்த கருணும் அத்தனை பேருக்கு அஷ்டபிரகாந்த சொல்லக்கூடிய அத்தனை பேர்களுக்கு ஒலி கொடுக்குறது அந்த பரமாத்மா தான் ஏகமாத்மா தான் அது எப்படி ஒளி கொடுக்குது அங்கங்கே இருந்து கொண்டு அந்த உபாதிகள் மூலமாக வெளிப்படுத்துது சொப்பனத்தில் விருத்திகள் மூலமாக வெளிப்படுத்துறது அங்கே விருத்தி தான் எண்ணம் தான் விருத்தினா எண்ணம் இங்கே அந்தந்த உபாதிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அதனால் அத்தகைய அனுஷ்டானமானது சுவயம்பிரகாசம் அது உள்ளொலி எல்லா வீட்டிலும் ஆதாரமான ஒளி அதிஷ்டான ஒளி அதுதான் அது தேர்வு வேறு கிடையாது ஒளிகளுக்கெல்லாம் உள்ளொலியை அத்தகைய உள்ளொலியை ஏ இங்கே நமக்கு தோளமாக பக்தர்களுக்காக நடனம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பிரகாச வடிவர்களும் சொன்னார் துறவினர் அறிவினை தோன்றும் ஜோதியை அறிவினில் அறிபவர் கேளிய உண்மையை உறவினில் உறவினில் அறிபவர் கேளிய உண்மையை பிரிவினில் அறிவறி தாய பெற்றியை அறிவினை அறிபவர் கருளும் அண்ணலை பன்னிரெண்டாவது பாட்டு துறவினர் துறவினர் என்றால் விடுபாடு செய்தோன்னு அர்த்தம் அந்த துறை பற்றி சொல்லியிருக்காங்க அகத்துறவு புறத்துறவு புறத்துறவு உயிர் சார்பு பொருச்சார்பு அதான் சொல்லப்பட்டுள்ள அப்படிப்பட்ட துறவினர் அறிவிடை உலகத்திலே உள்ள பற்றுக்கள் விட்டுணும் இப்போ அந்த வெளித்தறவு ஆனவர் தான் உள்துறவு போக முடியும் இல்லை முடியாது பண்ணத்தான் சொல்கிறார் அறந்தான் இயற்றும் அவனினும் கோடி அதிகமில்லம் துறந்தான் அவனை சதகோடி உள்ள துறவுடையோன் மறந்தான் அறக்கற்ற அறிவோடு இருந்து இருவாதனையும் இறந்தான் பெருமை என்று சொல்லுவேன் கட்சியே கம்பனே அப்படின்னா வெறுமனே வெறும் துறவு வெறும் வைராக்கியம் அப்படி பல பேர் இருக்கான் யாத்திரை சோதனை பல பேர் இருக்கான் சொல்லுவான் விட்டு வந்து பத்து வருஷாச்சியா அந்த ஊர் பக்கம் போறதில்லை அப்படிமா வைராக்கியம் குடிச்சாரு போறதே இல்லை அவங்க அப்படி வைராக்கியம் பாருங்க அது வைராக்கியம் அது சாஸ்திரம் அங்கீகாரம் அந்த வைராக்கியத்துக்கே அதாவது பாயும் அந்த வீராக ஒன்று பழித்திடாது தாவி நடந்துட திடம் இல்ல தீவிரத்தே குட்டீசக வென்று இரு திடந்தான் தாவில் குடிசகமும் ஜெகங்கள் எங்கும் மேவி நடந்திட தினம் உள்ளவருக்கு வெகுதம் என்று வகுத்தார் பெரியவரணும் ரெண்டு சன்னியாசி பிரிச்சார் வெகுதகு சன்னியாதி அப்போ குடி சன்னியாசன் அதனால ஊர் சுக்கர சன்னியாசி சன்னியாசிகள் தான் ஒரு மரியாதை உண்டு சுத்தம் முடியல உடம்பு ஒத்து போகலை அப்படின்னா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அபியாசம் பண்ணுறவங்க சன்னியாசி தான் அபியாசம் பண்ண வேண்டாம் வெறுமே ராமராமாவை போதும் விட்டுதில்லை அது வைராக்கியம் வேணும் சாமான்யம் துறவுக்கு லட்சணம் ஆகவே இதை புறத்துறவு அப்படிங்கிற புறத்துறவுக்கு அவ்வளவு மகிம் இருக்கிறார் அறந்தானியற்ற மழும் கோடி அதிகம் இல்லை பண்ணார் சாஸ்திர சொல்லப்பட்ட அற வாழ்க்கையை மேற்கொள்ளிலோ கோடி பங்கு அதிகமாக அவன் உயர்வுன்னு சொல்றான் கோடி பங்கு அந்த சும்மா இருக்கிற அவன் தாரணம் இல்லை வெறும் வைராக மாட்டோம் அப்புறம் பார்த்துக்கோங்க அவளை மதிப்பு கொடுக்குறாரு அது வந்துடுமா நூறு கோடி உடையவ உள்ள துறையுடையன் வெளியில் திறந்து வந்தாச்சு மனசில் பற்றாமல் இருக்கிறது மனசு ஆசை இருக்கும் அங்கே போகலாமா இங்கே வேணுமா வருமா வராதா அப்படின்னு அங்கே எப்படி ஒன்று இருக்கும் அதெல்லாம் கூடாது ஆ இருவாசனை அற்றி உலக மறந்துறவுண்டும் அடைந்த பிறகு இருந்தான் துருமையை என் சொல்லுவேன் கட்சியாக சொல்ல முடியும் அதெல்லாம் கோடிக்க சொன்னாரு அளவே இல்லை அப்படி போல மனதை பொறுத்து மனதில் வாசிகளும் முற்றிலும் திறந்தவராக இருந்தால் முழு நிலை பெற்றவர் இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கணும் குறைந்தது சதவீதம் இருக்குல்ல அது பாஸ் மார்க் தான் ஒரு முப்பத்தஞ்சாவது இருக்கணும் பாஸ் மார்க் வந்துடலாம் ஃபர்ஸ்ட் மார்க் இல்லை பாஸ் மார்க்காவது இருக்கணும் அது கூட இல்லைன்னா அப்புறம் நம்ம பேர் மாறி தான் அப்புறம் தோன்றும் ஜோதியை அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் தான் அந்த சிந்தனை ஏற்படும் தியானம் பண்ணுவாங்க சமாதி போடும் அவர்களுக்கு தான் இந்த ஆத்மஜோதி இப்போ வெளிப்படும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்காக சொல்வது ஆசாபாத் சொல்றவங்களுக்கு தூக்கமாக வராது அப்புறம் சமாதி கூட போகுது தூக்கம் வருமா எங்கள் பேங்கில் என்னாச்சு அது என்னாச்சோ வண்டி என்னாச்சோ என்னாச்சு இதில் தூக்கம் அறிவினில் அறிபவர்க்கு எளிய உண்மையை உறவின அறிவில்லை உறவினில் உறவினில் அறிவருக்கு என்ன பக்தி மார்க்கு அர்த்தம் பக்தி மார்க்கத்தில் அறிபவர்களுக்கு சுலபமான உண்மையான வஸ்து அர்த்தம் அந்த இறைவன் பக்தி வழியில் படுபவன் காண பக்தியா வளையப்படும் பார்மீசை புத்தியா அறிவுண்ணா போறான் என்ன பக்திக்கு இதன் கண்டுபடுறார் என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட உண்மை ஒத்துவை பிரிவினில் அறிவுறுதாய பெற்றியை பேதபுத்தி யாருக்காக இருக்க அவரை அடைய முடியாது நினைக்கூட முடியாது வேதபாவனை இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது வேதபாவனை பக்தி பாவனை இருந்தால் தான் அவர் தெரிஞ்சுக்கூடியும்னு அறிவினை அறிபவருக்கு அருளும் அண்ணலை யார் தத்துவ ஞானத்தை விரும்புவாங்களோ அறிவு உண்மைஸ்வரம் அவர்களுக்கு அருள் செய்கிறார் நான் ஜீவபிரம் ஏகத்துவம் அடையணும் அகம்பிரமாஸ்மி பிரம்மஞானத்தை பெறணும்னு சொன்னால் அவர் கூறுகிறார் அப்புறம் என்ன நாங்களும் இன்னைக்கு இலவசமாக கேட்கறோம் ஒன்று காணம் என்னாக்க தீவிரம் இல்லை அவ்வளோதான் வேறு தீவிரம் கிடைக்கும் தீவிரத்துக்கு தான் பேச்சு இப்போ அப்போ இது கேட்குற தப்பா கொஞ்சமாக தீவிரம் ஆகும் அப்புறம் பின்னால் ஆகும் வெ விதை போட்டோம் செடி வந்தது செடி வந்தவுடனே காய் வந்துடுமா அப்புறம் அது சில காலம் காலம் தான் ஒன்று சொன்னார் காலம் ஆகும் இல்லை சம்பிரதாயத்தான் காலம் தான் முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த காலம் வரணும் இல்லை காலம் வர தனி ஊற்றி இருக்கும் இல்லை தனி ஊற்றி பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு தான் ஒரு காலத்தில் கிடைக்கும் அண்ணன் வெறுமனே இருந்தால் வருமா தவறு இல்லை அபியாச காலம்னு பேர் அப்புறம் காலம் வரும்போது பலமாக அடையும் அதனால அறிவினை அறிபவர்க்கு மூச்சுக்களுக்கு அர்த்தம் மோச்சு ஒடிபொருள் அருளும் மண்ணலை கிருபை செய்யக்கூடிய சிவருமான் பரம்பொருள் என்று இந்த பாட்டில் சொல்கிறாள் மாதா கருணை மாதேவனை மாமா மாமாதவத்தின் ஆதாரத்தை ஒரு காலும் செல்வம் அளிப்பவனை வேதா வேதமற்றெல்லாம் தானாயிருந்த பிரமத்தை ஓதாதுணரும் யோகி யோகத்தை அளித்தற்குரிய உன் சுடரை அது ஒன்றாக பாட்டு என்னன்னு சொல்ற மாதா எலி ஆகிய கருணை மா அம்மா இல்லையா சேர்மானுக்கு அம்மா கிடையாது பாருங்க அம்மா இல்லாமே பறந்துட்டாரா எப்படியோ எப்படி பிறப்பாரு யாரோ ஒருக்கு அம்மா எதுக்கு எங்க எழுந்தாலும் அர்த்தம் பரிசுனமா இருந்தால் ஒன்னு வந்து வரணும் அபரிச்சனா எங்க இருக்கு எதுல வரும் அதனாலதான் தாய் இலி தந்தை இலிங்கிறது தாயிர தந்தை கிடையாது அதனால மாதா இலி தாய் தந்தையில் இல்லா என்று சொல்லக்கூடிய கருணை மாதே அவனை அப்படி இருக்கிறவர்களுக்கு கடித சித்தம் இருக்காங்கன்னா கருணி சித்தம் இருக்கு கருணியே வடிவமாக இருக்கார் அவருக்கு பக்தர்களை ரொம்ப பிரியம் அருள் செய்வார் ஆனால் பக்தர்களை தான் குறைஞ்சி போச்சுப்போம் மாதேவனை மா மாதவத்தின் ஆதாரத்தையும் பெரிய சிரேஷ்டமான ஒருந்திய தவம் செய்கிறாங்களே அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்காரு அவர் ஆதாரம் அதிஷ்டானமாக இருக்கிறது அதனால் தவம் பண்ணவர்களுக்கு காரணமாக இருக்கிறது அவர்தான் ஏன்னா தக வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் பகவானுடைய நம்பிக்கையை தான் தவம் மேற்கொள்வது மற்றவர்களே நம்புறதில்லை மனசால் நம்பி தவம் பண்ண முடியாது அது தவம் இல்லாது அது அவம் ஆனாலே ஆதாரத்தை ஒரு காலம் அழியாற் ஒரு காலத்திலும் நாசமடையாது என்ன செல்வம் அழிப்பவனையும் இப்போ இந்த செல்வம் அல்ல என்ன ஒரு காலம் போறதுதான் பட்டணம் பதவியில் எல்லாமே போயிடும் ஆனால் அவர் கொடுக்குற செல்வம் போகாது அதுதான் முத்தி செல்வம் மோட்சன் பேர் மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறார் அவர் அது ஒரு காலத்து நாசமடைவில்லை பேதம் அபேதம் மற்றும் எல்லாம் தானா இருந்த பிரம்மத்தை பேதம் வேறுபாடுகள் அபேதம் ஒன்றாயிருப்பது இன்னும் எத்தனை இருக்கு அதிஷ்டானமாக இருக்கிற அத்தனைக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மந்தான் அத்தனை பிரம்மஸ்வரூபத்தையும் ஓதாது உணரும் யோகத்தையும் அளித்தற்குரிய ஒன் சுவரையும் ஓதாதுணரும் யோகத்தினர் அதாவது சில சில பெரிவாள்கள் மூணு ஜென்மங்கள் நிறைய படிச்சிருப்பாங்க ஏதோ தவறினால மறைப்பு கொடுக்குறாங்க அதன் பிறகு அந்த மறைப்பு நீங்கிற காலம் வரும்போது நீக்கிறாரு நீக்கிற பிறகு எல்லாம் ஞாபகப்படுத்துறது இவர் தான் சேரு மறைப்பண்ணியக்கு நியாயப்படுத்து ஓதாது ஒன்று தவிர அவங்க தான் ராமணிங்கடிகள் ஓதா தான் அவர் எந்த பரிவர்த்தி போனார் தட்சிணாமூர் சுவாமியில் எந்த பள்ளி போனார் அவர்கள்லாம் ஓதா உணர்ந்தவர்கள் என்ன அர்த்தம் முடிஞ்சு படிக்கும் தான் ஏன்னா மறந்து போகுது ஒரு அர்ஜெகன் என்ன படித்தார் அவர் பாருங்க என்ன எத்தனை பாடு பாட்டுக்கணும் அது ஏன் வேற ஒன்றும் இல்லை ஒரு மேலகாரர் மேலகாரர்னால அந்த சந்தத்துக்கு தேர்ந்த மாதிரி பாட்டு சந்த பாட்டுன்னு பேராது சந்தப்பாட்டு சந்தப்பாட்டு நம்ம மலைமன் பாடுறா பாருங்க நொடிச்சு கவடிச்சி பாருத்தபடி அவருக்கு ஏற்பட்டதுன்னா அது பகிர் அருள் தான் முன்ஜென்மங்கள்ல செஞ்சது படித்தங்க வந்தது அதுவரை மறைப்பு இருந்தது அது கேட்டு போனார் அப்போ சரியா போச்சு அதுதான் ஓதா உணர்ந்த சொல்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் யோதா ஒன்றரை சேர்ந்து அவர் தான் ஓதாவது உணரும் யோகத்தை அளித்தற்கு உரிய ஒன் சோழை ஒளி பொருந்திய பிரகாசத்தை விளக்கத்தை அப்படிப்பட்டவர் என்ன இந்த அடுத்த பாட்டில் தான் முற்றும் இதுவரைக்கும் குலகம் தொடர்ச்சி என்ன அர்த்தம் உருவோவிங் கருவோவென்றும் வர்க்கும் உணர்வரிதாய் கருவாகே நின்ற பெருங்கண்ணான காரணனை சுருபானந்தனை தனது ஜோதி உலத்தே தோன்ற குருவாகும் திருமேனி கொண்டாடக் கண்டார்கள் போட்டு இப்பதான் முற்று இதுவரைக்கும் குலகம்னு சொல்ல சொல்லுவாங்க உருவோ இங்கு அருவோ அந்த இறைவன் உருவ வழியாக இருக்காரா அருவாக இருக்காரா என்று உன்பருக்கும் உணர்வு இதாகி உணர்ணா தேவன் கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா தேவால கூட நேராக பார்க்கலாம் கைலாசிக்கெல்லாம் பார்ப்பாங்க அப்போ கூட அவள் புளி வர்றதில்லை இது உருவம் தானா தெரியாது இப்போ நீ தெரியும் வேந்தம் படித்தாதான் படித்தாதான் அகண்டபானம் உண்டாகும் அப்போ தான் அவர் அதிஷ்டான செய்தனமாக இருக்காருன்னு சொல்ல முடியும் உன்பருக்கும் உணர்வருவதாய் கருவாகி நின்ற பெரும் கண்ணான காரணம் அப்படி அவர் என்ன பண்றார் எல்லாவற்றிற்கும் கரு காரணமாக இருக்கார் ஆதாரமாக இருக்கார் அவர்தான் தேவலை தேவ உலகம் மண்ணுலகம் சொர்க்க உலகம் எல்லாமே சகலத்துக்கும் ஆதாரத்தை கருவாகி நின்ற பெரும் கண்ணான அப்படி அறிவுடிமா இருக்கின்ற காரணனை முழு முதலை சுரூபானந்தனை அவர் வடிவம் என்ன ஆனந்தமே வடிவம் சுரபானந்தம் தனது ஜோதி உலத்தே தோன்ற தன்னுடைய அருப்பிரகாசமானது எல்லா உள்ளங்களிலும் தோன்றுமாறு அதே வெளியிலே அவர் நடனமாடுறது எல்லாரும் தெரியுமாறு செய்கிறார் குருவாகும் திருமேனி கொண்டு ஆடக் கண்டார்கள் இப்போ குருவடிமாவிலிருந்து உதயசெய்துவரைக்கும் அதேபோல இருந்து அவர் நடனம் பண்ணுறார் நாராயணோடு சேர்ந்து அத்தகைய நிலை செய்து எல்லா முனிவர்களும் பார்த்தார்கள் ஆக அவரை பற்றி இவ்வளோ வர்ணனை அந்த வியாச செய்கிறார் அப்படிப்பட்டவர்களை அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னார் ஆக காலம்பிரம சுத்தபிரமம் காரியபிரமம் அடத்தை நோக்கி வச்சுக்க வேண்டியது செயலற்ற நிலையில் இருந்தால் சுத்தபிரமம் பஞ்சகிருத்தியம் செஞ்சாக்க காரணபிரமம் அது உருவம் தாங்கி செய்யும் போது காரியபிரமங்கள் உருவில்லாமல் சங்கடமாகத்திருந்தால் காரணபிரமம் காரியம் செய்யும்போது காரியபிரமங்கள் மாயா காரியவிஷ்ட சேதனம் வேறு அது மாயா இஷ்ட சேதனம் அது மாயா உகு சேதனம் மூன்றும் ஒரே சேதம்தான் மின்சாரம் பல்ப் எறியுது காற்றால் சுற்றுது மைக் பேசுதுன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி கண்டு கிடையாது எல்லாம் ஒரே மின்சாரம் தான் உபாதினாலும் ஒவ்வொரு தோற்று செயற்படுது வெவ்வேறு உபாதின் காரணமாக ஒவ்வொருவா அப்படி போல இறைவன் பரபரமஸ்வரம் எங்கே ஒரே மாதிரி இருக்கு உபாதியின் காரணமாக மாயா உபாதி ஐத்தியா உபாதி காரிய உபாதி காரண உபாதி எத்தனையோ உபாதிகள் அதில் வந்து வெளிப்படுகிறார் வெளிப்படும்போது அந்தந்த காரணங்கள் காரியங்கள் நடக்கும் பலன்கள் அப்படித்தான் இத்தகைய பாவனையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்ன இறைவன் ஒருவன்தான் பல தோற்றங்கள் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக ஒன்று தானே முடிவு வரலாம் அப்படி இல்லாத காரணத்தினால்தான் பல கடவுளும் சொல்கிறது காரணம் அதுக்கு திட்டம் வேணும்னா நம்ம உடம்ப வச்சோம் உடம்பு தான் நம்ம நாமே திஷ்டோம் நாம் சங்கல்பம் பண்ணுறோம் மனதினால அப்போது வெளியால் யாருக்கு தெரியாது அது செயல்படும் போது தான் தெரியும் கொடுக்கணும் வாங்கணும்னு சங்கல்பம் பண்ணுறது சங்கல்பம் மாத்திரம்தான் செயல்பண்ணுவதுன்னா கை மூலமாக தான் வாங்கணும் கொடுக்கணும் காலங்க தான் நடக்கணும் பேசணும்னா வாய் மூலமாக பேசணும் பார்க்கணும்னா கண் மூலமாக பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு உறுப்பும் நம்முடைய உடம்பில் இருக்கு அந்த உடம்புக்கு எந்த வேலை அந்த உறுப்புகளை எந்த வேலை கொடுக்குறோ அந்த வேலை செய்யும் கொடுக்கற நாம தான் ஒவ்வொன்றையும் வெளிப்பட்டு கொடுக்கணும் ஆனால் நான் ஒரே ஆள் சங்கல் மாத்தம் இருக்கிறது தானபுரம் போல் அந்த உறுப்புகளோடு சேர்ந்து செயற்கூடிய அந்த ஜீவன் காரிபிரமன் போல் அதே ஜீவன் சுழி தேசியில் ஓய்வாக இருக்கும்போது பிரம்மசுரமாக இருக்கிற மாதிரி இங்கே பிர சிக்கபுமாக இருக்குது ஆகவே ஒரு ஜீவனுக்கு நிவர்த்தி நிலையும் உண்டு பிரயோஜன நிலையும் உண்டு செயற்பாடு எல்லாம் உண்டு நிறைய போலத்தான் ஒரு பரம்பொருள் மாயோடு சம்பந்தப்பட்டு இவரை வேலை ஆக இங்கே ஒரே ஜீவன் என்று சொல்லுவோமே மூணு அவசைகளும் அதே போல் அங்கே மூன்று சைதங்களும் மூணு அவசைகளும் மூணு செய்திகளும் ஒரே கடவுள் தான் அதுதான் ஆதாரமான கடவுள் அதுதான் பிரம்மஸ்வரூபம் அது ஏகநேவாத்யதும் ஒன்றே ரெண்டு அல்ல என்று அதேத கருத்து இந்த கருத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சு நம்பி இடமா இருக்கோ அந்த அளவுக்கு ஏகபானம் உண்டாகும் அகண்ட பானம் உண்டாகும் மன ஒடுங்கு சமாதி கொடுக்கும் இல்லைன்னாக்க அநீர் பாவனை தான் அதனால துக்கம்தான் ஏற்படும் மாயையை அதற்குள்ளே ஒருவர் காணோனாவோ வகை மீண்டு வெளியாகி ஆடி அருள் அண்ணலை ஒன்று துழாய் மொழியனான அச்ச அச்சகலோக இடத்திலே கொண்ட கோலம் ஒழு கண்டு மா முனிவர் கூற நாவகை கூடி நார் ஈஸ்வர கீதையில் ஐந்தாவது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம் அதில் அந்த இறைவன் வெண்ணிலே இருந்து எல்லோரும் காட்சி அந்த காட்சியை கண்டு தேவர்களெல்லாம் இந்த முனிவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியம் ஆச்சரியமாகறாங்க அதனாலே வந்து அவரை புகழ்றாங்க அப்படி புகழ்ந்த பிறகு மீண்டும் அவருடைய காட்சியை படுத்தி பண்ணிக்கிறாங்க கண்டு மாயையை அதற்குள்ளே ஒருவர் காணொலா வகை கறந்துதான் மாயையை மாயை கண்டு மாயை பார்த்து அதை பார்த்தாலும் கூட அதற்குள்ளே ஒருவர் காணூனா வகை அந்த மாயையை வேறு யாருமே காணாத வகையிலே மாயையிலேயே மறை மறைந்திருக்கிறார் மாயை வெளிப்படுத்துவது அவர்தான் மற்றவர்கள் காணாத வகையில் கறந்து மறைந்திருப்பவர் அவர்தான் அண்டர் மாயையை மறைத்து அப்படிப்பட்ட எவரெல்லாம் தெரிந்து கொள்ளாத அந்த மாயை மறைத்து இப்போது என்ன செய்கிறார் மீண்டு வெளியாகி மறுபடியும் வெளிப்பட்டு ஆடி அருள் அண்ணலை ஆடியிருக்கின்றிருக்கின்ற கிருபை செய்யக்கூடிய அந்த பரமேஸ்வரனை ஒன்றுழாய் முடியனான துளசி மாலையை அணிந்திருக்கின்ற அச்சகல லோக யோனியை எல்லா லோகங்களுக்கும் தித்திகரத்தாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவை இடத்திலே கொண்ட தன் இடம்பாகத்தில் வைத்து கொண்டு கோலமோடு கண்டு அந்த கொண்ட கோலமோடு அந்த வைத்து கொண்டிருக்கின்ற அழகோடு தேவர்கள் அந்த முனிவர் பார்த்தார்கள் மா முனிவர் கூரண கூடினார் சொல்ல முடியாத சந்தோஷம் அடைந்தார் விண்ணிலே இடம்பாகத்திலே மகாவிஷ்ணு ார் இவர் நாட்டியம் ஆடுறார் இதை பார்க்கும்போது அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது இந்த மாதிரி காட்சி கிடைக்குமா கிடைக்கும் ஏதோ முப்பது நாற்பது போடுறாங்க அது கிடைக்கும் சும்மா கூட பார்க்கலாம் அதெல்லாம் மனசு கர இது அப்படி இல்லை இது முனிவர்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு காட்சி அத்தகைய தவத்தின் காரணமாக கிடைத்தது இல்லைன்னா கிடைக்குமா ஒருபோதும் கிடைக்காது தவ மகிமை வெளிப்பட்டது அதனால மகாவிஷ்ணுவை இடமாக கொண்டு இறைவன் திருநோலம் பண்ணிக்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் பார்க்கணும் பார்க்க முடியலனாலும் கேட்குற பாக்கியம் நமக்கு இருக்கே அதுவும் பெரும் புண்ணியம் ஆகவே விஸ்வ பத்தியாயத்தை கேட்டாலே புண்ணியந்தான் பொதுவாக வேணும் படித்தால புண்ணியமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி சிறப்பான அத்தியாயங்கள் இதெல்லாம் விஸ்வரத்தியாயம் இது கேட்கறதுனாலே சொல்றதுனாலே பெரும் புண்ணியம் அத்தகைய நிலையை தெரிஞ்சதுனால அவர்களுக்கு சொல்ல முடியாது சந்தோஷம் உண்டாட்சம் குரம்பையின் உள்ளே இதய குகையின் மறைத்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற பரம்பொருளை கண்ணாலே பார்த்து பல்கால் பணிந்து கரம் தலையிற் குவித்து தன் காதல் கரையாடி உர நின்று உரந்தர ஓங்காரத்தை உச்சரித்த குபனிடத்தால் போட்டு குரம்பையினுள்ளே இதய குகையின் மறைந்திருக்கின்ற குரம்பை சரீரம் சரீரத்திலேயும் இருதய குகையில்தான் மறைந்திருக்கார் பகவான் அப்படி இருக்கின்ற பரம்பொருள் அவர் பரம்பொருளை கண்ணாலே பார்த்து அது கண்ட பார்க்கறது என்ன என்ன சின்ன விஷயமா அதான் அதில் கையெழுத்து பாருல்ல ஐயனியை எனது உள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்டில் மெய்யனியை உபதேசிக்க வெளிவந்த குருவையே போற்றி உய்யவே முத்தினாலும் உதவி கோவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடியை போற்றி போற்றிருந்தார் உள்ளதாக இருந்தார் அனந்த கோடி ஜென்மங்களில் அப்போ இப்போ தான் வெளி வந்தார்னு சொல்கிறேன் மாண்டுகால் சொல்கிறார் ஓராதா உள்ளத்து ஒழிக்கும் யார் சிந்திக்கலையும் அவங்ககிட்ட மறைஞ்சா இருக்கார் சிந்தனை பண்ணால் சிந்திக்கிறது இல்லை மறைஞ்சா இருக்கார் அதனால் எல்லா உள்ளங்கள் இருந்தும் கூட இல்லாதராகவே இருக்கார் ஏதனால தேடுறதில்லை அவங்க தேடினா தானே பூமிக்குள்ளே எத்தனையோ பொழு இருக்கு அதெல்லாம் தேடினா தானே கிடைக்குது பெட்ரோல் இருக்குது தங்காய் இருக்குது வெள்ளி ஐயோ எல்லாம் தான் இருக்குது முயற்சி பண்ணால் தானே கிடைக்கிது அவங்களுக்கு கிடைக்குமா பூமி வெளியில் எத்தனை பொருள்கள் உற்பத்தி பண்ணலாம் அது முயற்சி பண்ணாதானே வரும் நெல் புல் அப்புறமேல இன்னும் மற்ற சாமான்கள்லாம் உணவுப் பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணால் முடியும் மூச்சு பண்ணால் முடியும் அப்படி போல் சரீரத்துக்குள்ளே எதிர உகையில் மறைந்திருக்கிற சுருத்தி யுக்தியை கொண்டு வெளிப்படுத்தணும் அப்போ அனுபவம் சுத்திக்கும் அதனால் சொல்ற அத்தகைய பரம்பொருளை கண்ணாலே பார்த்து இப்போது எங்களுடைய புண்ணிய சேகரித்தினால வெளியிலே பார்க்கும்படியாக கே கிடைச்சது பல்கால் பணிந்து ஒரு தடவை ரெண்டு தடவை விழுந்து விழுந்து கரம் தலையர் குவித்து கைகளெல்லாம் தலை மேலே வைத்து ஒன்று சேர்த்து வணங்குகிறார்கள் சிராங்க நமஸ்காரம் அது காதல் கரை அழிவுறேன் என்று அவருடைய அன்பு இருக்கு எல்லையெல்லாம் போகுதான் கரையே கரையெல்லாம் போச்சு அத்தகைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் பக்தியை ஏன் அப்படின்னு சொன்னா இது கடைசி நிலையில உள்ள ஒரு காட்சி இந்த மாதிரி காட்சி கீழ் மற்ற காட்சிகள்லாம் இது கீழ்பட்ட காட்சிகள் யார் எப்படி ஆனாலும் சரி அதனால அழிவுற நின்று ஒரான் திடமாக சத்தம் போட்டு ஓங்காரத்தை உச்சரித்து ஓம் நம சிவாயா ஓம் என்று சத்தம் போட்டு சொல்கிறாங்களாம் உச்சரித்து அங்கே உபநத்தால் இந்த உபநத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களையும் அவர்கள் பீகம் பண்ணி சொல்கிறார்கள் ஆகவே இத்தே ஒரு காட்சியானது உள்ளத்தில் இருதே குகையில் இருக்கின்ற வெளிப்பட்டதன் சொன்ன இது பெரும் புண்ணியம் என்று நினைத்து அவர்கள் கைகளை தூக்கி சிறுசு மேல வைத்து சிறாங்கம் திரியாங்கம் நமஸ்காரங்களை செய்து பலமாக ஓம் நம சிவாயா என்று சத்தம் போட்டு சொல்கிறாங்க என்று இந்த பாடலில் இப்படி நடக்குது சொல்லி வியாஸ் பகவான் நைமிசாரணிய மகரிசிகளுக்கு சௌனகாதிரிசிகளுக்கு சுமம் முன்னிலே சொன்னதாக பாட்டு அமைப்பு பொழுது லீசன் முன் பாவகர் கண்டதோர் இழுது போல விதய மேலாமுக அழுது அன்பினோடாடியும் பாடியும் தொழுது தோத்திரம் செய்ய தொடங்கினார் பதினாலாவது பாட்டு மீண்டும் சொல்கிறாங்க பழுதியில் ஈஸ்வன் முன் குற்றமில்லாத பரமேஸ்வரனுடைய முன்னிலையில் ஏன் குற்றமில்லை அவருக்கு பாரபட்சம் கிடையாது அது யாராக இருந்தாலும் புண்ணி பாத்தீடாக பலன் தரா அதான் பழுதியில் ஈசன் சொன்னார் பாரபட்சம் எப்பவுமே கிடையாது ஈஸ்வரனுக்கு தன் மகனோ மகளோ என்ற கூட இல்லை தன்னுடைய மகள் விதவை ஆனாலும் அவன் விட்டாலும் மக்களான இல்லை மனமேல எரிக்கத்த வேண்டிய எரிச்சிட்டார் விதையாட்ட அவன் அழுறீ ஐயோ என்னுடைய பொருள் சேர்த்து போயிட்டானு தெரியும் அவனுக்கு பிரார்த்தப்படி இருக்கு ஆனாலும் உனக்கு கண்ணுக்கு தெரியும் வச்சுக்கோ அப்படின்ட்டார் மற்றவனுக்கு தெரியாது அப்படின்றது அப்படி சொல்கிறார் அதே மாதிரி கண்ணபுரான் தன்னுடைய தங்கச்சி அழிமணியை பதினாறு வயசு ஆனாலும் அவர் இன்னும் ஆயுஷம் போட்டவே இல்லை அதை முடிவு காலத்துக்கு முடிவுதான் செஞ்சார் பாரபட்சம் கிடையாது ஈஸ்வரத்தில் பாரபட்சம் கற்பிக்கப்படக்கூடாது மனுவில் தான் அந்த பாரபட்சம் இருக்குது அதனால் அந்த ஜீவர்களும் பாரபட்சமற்ற மனோபான்மையை வலுத்துக்கொள்வார்கள் ஆனால் அவள் ஈஸ்வராயிடுறாங்க அதை நீதினு பேர் அது பா பாரபட்சம் எவ்வளோக்கெவளும் இருக்கோ பந்தப்படுதாக இருக்கணும் இப்போ எப்படி தேர்துன்னா இதை முடிஞ்ச தான் பூரமாக பூரணமாக நீதியை செய்ய முடியாது ஏதோ சூழ்நிலை அனுச்சரிச்சா ஒரு நீதி எல்லாம் அரசாங்கத்தில் நீதிபதிகளுக்கு அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்க வாதிப்பிரதிவாதி வக்கீல்கள் வாதி பிரதிவாத வாக்குமூலங்கள் சாட்சிகளுடைய வாக்குமூலம் சட்டம் எல்லாம் ஆலோசனை ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றத விஷயத்துக்கு ஒன்றும் வரக்கூடாது அப்படி வந்தால் அஞ்சலி தான் வாங்கிக்க ஒன்றும் இல்லை ஆகவே இதை பாரபட்சம் தான் ஆக அப்படி இருக்கிறதுனால பழுது அப்படிப்பட்ட குற்றமில்லாத ஈஸ்வரன் மனித பாவகன் கண்டு கண்டது ஓர் இழுது போல என்ன பாவன்னு அக்னி அக்னியை பார்த்த இழுது வெண்ணெய் வெண்ணெய் எப்படி அல்லையோ உருகி போயிடும் அக்னி கிட்டிய பக்கத்து எந்த வெண்ணெய் இருக்குமா உரு அது போல அப்படி போல இதயமெல்லாம் உகும் இதையமெல்லாம் உருக உருகங்கிறதுக்கு இடைக்குறை உகந்தது இதயமெல்லாம் உருகுது அந்த முனிவர்களுக்கு அது அவர் என்ன வெளிப்பாடு அழுதும் அவரை அப்படியே ஆழுகுறான் இது துக்கம் அடுவே இல்லை ஆனந்த அழுகை அன்பினோடு ஆடியும் அன்பின் காரணமாக கொத்தாடுறாங்க பாடியும் அதே போல தோத்திரம் செய்கிறார்கள் தொழுவும் அஷ்டாங்க சேட்டாங்க சிறியாங்க பஞ்சாங்கம் ஆகிய சதுர நமஸ்காரம் செய்கிறான் தோத்திரம் செய்ய தொடங்கினார் அவள் இப்படி புகழ்ந்து இறைவனை பாட ஆரம்பித்தார்கள் சொல்றார் ஆகவே அவளுடைய மனமானது அக்னின் முன்னால் வெண்ணெய் கரையிற மாதிரி கரைஞ்சு போச்சுன்னு சொல்றார் ஆக முருமாறோ ஏர்ணி அவ் இயற்கும் போகனுடனும் நீ நுகர்விக்கும் புராதனன் நீ யோகினி உணர்பவன் நீ உடந்தோறும் நின்று ஏகம் நீ நின்மலமாயுமாம் பரம்பொருள் நீ கட்டப்படல மீண்டும் சொல்றாங்க ஆகமுறும் ஆர் உயிர் தாங்கள் சரீரங்கள் தோறும் இருக்கின்ற இயக்கக்கூடிய உயிராக இருக்கிறீர்கள் சரீரங்கள் இருக்கு இயங்கணும் அல்லவா உயிர்தான் இயக்கும் அப்படி போல எல்லா சைரங்களும் இயக்கக்கூடிய பிராணனாயிருக்கிறீர்கள் அது உயிருக்கும் அதிபதி நீம் அந்த ஜீவ அந்த உயிர்களுக்கெல்லாம் அதிபதி எது இணையகற்பன் எண்ணகற்பனாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் ஓகம் முகர் புலனும் கர்மானுசாரமாக புண்ணியபார்த்த ஏடாக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது யாரு ஜீவன் ஜீவனும் நீம்தான் நுகர்விக்கும் பிராதனன் நீம் அதை அணிவிக்க செய்யக்கூடியது யாரு தேவரீர் தான் பிராதனன் பழையோன் ஆனால் அநாதிகாலந்தோட்டே செய்கிறீர்கள் யோகினி எல்லா உள்ளங்களிலும் ஒருவங்கப்பட்டு விசாரம் செய்யும்போது அந்த சமயநிலை கூடுகிறது அந்த நிலையிலே இருக்கின்ற யோக யோகிகளுக்கெல்லாம் அந்த நிலையிலே நீங்கள் தான் காட்சி கொடுக்கிறீர்கள் புனர்பவன் உணர்பவன் சகலத்தையும் உணர்பவன் சரோக்யன் சாமான்யமாயும் விசேஷமாக அறிபவன் சரோஜத்தன்மையின் அர்த்தம் சாமான்யமாக அறிகிறது உண்டு விசேஷமாக அறியவும் உண்டு ஜீவர்களுக்கு சில சில விஷயங்கள் அப்படி உண்டு